அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவெளையிலிருந்து ஏசி மாணுவல் இந்த நெற்ற சிந்தனையின் தலைப்பு வெற்றியின் ஓட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு மெக்சிகோ நாட்டில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் ஜான் ஸ்டீபன் அக்பாரி என்கிற இளைஞர் மரத்தான் ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்டு ஓடினார் அவர் வேகமாக முன்னிலையில் ஓடிக்கொண்டிருந்த அவருடைய முழங்கால் மற்றும் பாதங்களில் தசைபிடிப்பு ஏற்பட்டது தாங்க முடியாத வழியில் அவர் நின்றார் பின் தன் கையில் கிடந்த துணிகளால் முழங்கால் மற்றும் கால் கீழ்ப்பாதத்தை இருக கட்டி நொண்டி நொண்டி ஓட்டத்தை தொடர்ந்தார் அவரை சுற்றியிருந்தவர்கள் ஓட்ட பந்தயத்தை கைவிடுமாறு கூறினர் காவல்துறையினரும் மருத்துவர்களும் அவரை தடுத்து நிறுத்த முயற்சி செய்தனர் ஆனால் ஜான் ஸ்டீவன் அக்பாரி தன் வலதுகால் வழியை தாங்கி அயராமல் ஓடி அரங்கத்திற்குள் நுழைந்தார் முதல் மூன்று பதக்கம் பெற்றவர்களுக்கு பதக்கங்கள் கொடுக்கப்பட்டு விட்டன ஆனாலும் இரண்டு மணி நேரம் இருபது நிமிடத்தில் தட்டு தடுமாறி ஜான் ஸ்டீபன் மராத்தன் ஓட்டத்தை முடித்து அப்படியே தரையில் சாய்ந்தார் பத்திரிகையாளர்கள் ஜான் ஸ்டீபனை அணுகி நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஓட்டத்தை ஓடி முடித்தாய் பதக்கங்கள் ஏற்கனவே கொடுக்கப்பட்டு என கேட்டனர் ஜான் ஸ்டீபன் அக்வாரி புன்னகையோடு சொன்னார் என் தேசம் ஐயாயிரம் மைல் தூரம் அனுப்பி நான் ஓட்ட பந்தயத்தை தூங்குவதற்காக அனுப்பவில்லை நான் ஓட்டத்தை ஓடி முடிக்கவே அனுப்பியது என்று பதில் கூறினார் ஆம் தோல்விகள் நமக்கு ஒரு கசந்த உணர்வை கொண்டு வரும் ஆனால் அந்த கசந்த அனுபவங்களை நாம் வளர உதவும் தோல்விகள் வெற்றிக்கான பாதையில் நம்மை வழிநடத்தும் அவைகள் நம் வாழ்வின் முடிவு தோல்விகள் நம் வாழ்க்கை பாதையில் வரும் மயில் கற்களாகும் சிந்திப்போம் தோல்விகளை வெற்றிகளாக மாற்றுவோம் நன்றி